அவர்கள் இதை கண்ட நபி சொல்லு அலி அவர்கள் ஆண்களின் பின்னால் தொழுது கொண்டிருந்த பெண்களிடத்தில் ஆண்கள் சுஜூதிலிருந்து எழுந்து அமரும் வரை நீங்கள் உங்களுடைய தலைகளை சுஜூதிலிருந்து உயர்த்த என்று கூறினார்கள்